ஸ்ரீகுருப்பியோ நம வேதர்மசாஸ்திர பரிபாலன சபா ஸ்மிருதிசந்தேஷா விசேஷ உபன்யாசம் தானம் விஷயமாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது தானம் கோதானத்திலிருந்து ஆரம்பித்து நிறையா தானங்கள் சொல்லப்படுறது அந்த தானங்களை மூன்று விதமாக பிரிக்கப்படுறது அதாவது தனக்காக செய்துக்கக்கூடிய தானங்கள் ரெண்டாவது நாம் ஒரு விரதமோ ஒரு பூஜையோ பண்ணுறோம் அந்த விரதம் பூஜைகள் முழு பலனை கொடுக்கறதுக்காக செய்யக்கூடிய தானங்கள் அல்லது இன்னொரு ஜீவனுக்காக செய்யக்கூடிய தானங்கள் இது மூன்றுக்கும் மூன்று விதமாக பலன் கிடைக்கிறது நமக்குன்னு செய்துக்கக்கூடிய தானங்கள் அதாவது இந்த தானங்கள்லாம் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா இது கருட புராணம் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது கருட புராணத்தில் சொல்கிற பொழுது ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்படுறது அந்த தானம் என்ன விதமாக நமக்கு பயன்படுறது அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டுறது இப்போது நாம் அபரகாரியங்களில் பார்த்தா தெரியும் நிறையா தானங்கள் நடக்கிறது இந்த தானங்கள்லாம் எப்படி பயன்படுறது அந்த ஜீவனுக்கு அப்படிங்கிறத நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அபரகாரியங்களில் பார்த்தால் நிறையா தானம் நடக்கும் கோதானத்திலிருந்து ஆரம்பித்து தானங்கள் பண்ணுறத பார்ப்போம் அந்த தானம் பண்ணுறவர் அந்த வஸ்துக்களை வாங்கி நம்ம ஊர்லையே இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்குறார் உதாரணத்துக்கு ஒரு கொடை தானம் பண்ணுறாருன்னு வச்சுப்போம் ஒரு கொடையை வாங்கி கொடுக்குறார் நம்ம ஊர்லேயே ஒருத்தர் வாங்கிக்கிறார் அந்த கொடையை தனப்படியே அந்த கொடையை எடுத்துட்டு வெயிலில் போகிறார் வர்றார் பார்க்குறோம் தனப்படி பார்க்குறோம் நாம் கொடுத்த கொடையை தான் அவர் வச்சுன்னு போகிறாரு வரார் இந்த கொடை அந்த ஜீவனுக்கு எப்படி போய் சேர்றது அப்படின்னு ஒரு கேள்வி நாம் கொடுக்கக்கூடிய தானங்கள் அந்த ஜீவனுக்கு எப்படி போய் சேர்றது அப்படின்னா அதற்கும் பதில் இருக்குது இப்போது நம்முடைய பையன் அமெரிக்காவிலையோ அல்லது விதேசத்தில் படிக்கிறான் அவன் படிப்புக்கு தேவையான பணம் நாம் தான் கொடுக்கணும் அவனுக்கு நாம் தான் கொடுத்தாகணும் ஆனால் அவன் படிக்கிற தேசத்தில் பணத்துக்கு டாலருன்னு பேர் நாம் இருக்கிற தேசத்தில் பணத்துக்கு ரூபாய்னு பேர் நம்மக்கிட்ட இருக்கிற ரூபாய் அந்த தேசத்தில் செல்லாது அப்போது நம்முடைய ரூபாயை அந்த தேசத்துக்கு செல்ற மாதிரி பண்ணணும் எப்படி பண்ணுறது அப்படின்னா நாம் இங்கே நம்ம ஊரில் உள்ள பேங்க்கில் கொண்டு போய் நம்ம பணத்தை கட்டிவிட்டால் அந்த பையனுக்கு அந்த பணம் எப்படி செல்லுபடியாக ஆகுமோ அதுபோல் டாலராக மாத்தி கொடுக்கும் அந்த பேங்க் நாம் இங்கே பணமாக தான் கட்டுவோம் நூறுரூவா ரெண்டாயிரரூபான்னு கொண்டு போய் கட்டுவோம் இதே நூறுரூவா ரெண்டாயிரரூபா அவனுக்கு போகுமா அப்படின்னா போகாது அவனுக்கு எப்படி அது தேவையோ அது மாதிரி மாற்றி கொடுக்கறது பேங்க்கு ஆனால் நாம் இங்கே பணம் கட்டினால்தான் அவனுக்கு அங்கே போய் சேரும் அப்படிங்கிறது மாதிரி நாம் செய்யக்கூடிய தானம் இருக்கே இந்த தானத்தை அந்த ஜீனுக்கு எப்படி தேவையோ அப்படி மாற்றி கொடுக்குறா நாம் இங்கே ஒருத்தருக்கு கொட தானம் பண்ணினால் அந்த ஜீவனுக்கு வெயிலினுடைய தாபமே இருக்காது வெயிலே அடிக்காது அந்த ஜீவன் மேலே நிழல்லையே இருக்கிற மாதிரி செய்யும் இந்த தானம் அதை நாம் ஸ்லோகமாக சொல்கிறோம் தானங்கள்லாம் செய்கிற பொழுது நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி சொல்லி தானம் பண்ணுவாள் சத்திரம் வருஷாத்தபத்ராணம் கர்ம காலே சுகப்பிரதம் தஸ் மாதஸ்ய பிரதானேன அத்தாந்திம் பிரயச்சமே அப்படின்னு சொல்லி தானம் பண்ணுவார் சத்திரம் வருஷாத்தபத் திராணம் சத்ரம்னா கொடைன்னு அர்த்தம் இந்த கொடை இருக்கே வருஷ ஆதபத்திராணம் வருஷம்னா மழை ஆதபம்னா வெயில் மழை வெயில்லிருந்து காப்பாற்றக்கூடியது இந்த கொடை கர்மகாலே சுகப்பிரதம் ரொம்ப உக்ரமாக இருக்கிற வேர்க்கிறது உடம்பு அந்த வேர்வையிலிருந்தும் அந்த சிரமத்திலிருந்தும் காப்பாற்றுறது இந்த கொடை அப்படி நான் இந்த கொடையை தானம் பண்ணுறதுனால அத்தாந்தியும் பிரயட்சமே அந்த ஜீவனுக்கு ஒரு சாந்தியை நீ கொடு அப்படின்னு சொல்லி தான் நாம் கொடுக்குறோம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஸ்லோகம் சொல்லி கொடு அதுக்கு தான் அந்த ஸ்லோகம் சொல்கிறது ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் கருட புராணம் சொல்கிறது அந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உன்னால் இவ்வளோ பெரிய லாபம் கிடைக்கிறது இந்த லாபத்தை நீ அந்த ஜீவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அப்படி கொடுத்தால் நாம் கொடுத்த கொடையை இவர் உபயோகப்படுத்தின் இருந்தாலும் கூட நாம் தானம் பண்ணின புண்ணியம் இருக்கே அது அவருக்கு செய்யும் கருட புராணம் இன்னொரு உதாரணத்தோடு அழகாக இதை காட்டுறது என்னென்னா ஒருத்தன் தனக்குன்னே ஒருத்தன் வாழறான் அப்படின்னு வச்சுப்போம் அதாவது ஒருத்தருக்கும் ஒரு ரூபா தானம் பண்ணதில்லை ஒருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு ரூபா கடனும் வாங்கினதில்லை இவனுக்கு வர்ற வருமானத்தை வச்சிருந்து இவனுடைய குடும்பத்தை நடத்துகிறான் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் கடைசி வரைக்கும் அப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவன்தான் சோஷ்வோ ஜாயத்தே அவன்தான் குதிரையாக பிறக்கிறான் குதிரை அப்படிதான் குதிரை என்ன பண்ணுன்னா யாரையும் ஹிம்சிக்காது ஒருத்தருக்கும் பயன்படாது குதிரை இப்போ மாடு இருக்குன்னா அது நீங்கள் ஆகாரம் போ தீனி போட்டாலும் சரி போடாட்டம் போனாலும் சரி அது பால் கறக்கும் கறந்துடும் லாபத்தை எதிர்பார்க்காது அது கொடுக்க வேண்டிய பால் கொடுக்கும் குதிரை இருக்கே அது அப்படி இல்லை தனக்குன்னு அதுபாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும் அதை நாம் வண்டியில் போட்டணும்னா அதை நம்மக்குள்ளே கொண்டு வரோம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரோம் குதிரையை அதற்குத்தான் கொல்லு போடுவா குதிரைக்கு குதிரைக்கு கொள்ளு போட்டால் கொல்லு என்ன பண்ணணும்னு கேட்டால் உடம்பு இழைக்கும் உடம்பு ஸ்டிஃபாக இருக்கும் ரெண்டாவது கன்று பார்வை ரொம்ப ஜாஸ்தி குதிரைக்கு ரொம்ப தூரம் பார்க்கக்கூடிய சக்தி குதிரைக்கு உண்டு அது ரொம்ப தூரம் பார்த்ததுன்னா அவ்வளோ தூரம் வேகம் எடுத்து ஓடும் குதிரை அதனுடைய வேகத்தை குறைக்கிறதுக்காகத்தான் கொல்லு கொடுக்கறது தொடர்ந்து கொல்லு சாப்பிட்டுட்டே வந்தால் கண்ணினுடைய பவர் குறைஞ்சு போயிடும் அப்படி நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் குதிரையை அதுபோல தான் ஒருத்தன் தனக்குன்னே வாழ்ந்து முடித்தான் அப்படின்னா அவன் குதிரையாக புறக்கணும் அப்போ அவனுடைய பையன் பண்ணுறக்கூடிய கர்மாக்கள்லாம் அந்த குதிரைக்கு எப்படி தேவையோ அப்படி மாற்றி கொடுக்குறவன் தேவதைகள் அப்படி மாற்றி கொடுப்பான் இவன் இங்கே குட தானம் பண்ணினான்னா அந்த குதிரை ஒரு பணக்காரம் வாங்கிட்டு போய் நல்ல ஷெட்டில் வச்சுன்னு இருப்பான் நிழல வச்சு காப்பாற்றுவான் இங்கே இவன் அன்னம் பழங்கள் கறிக்காய்கள்லாம் தானம் பண்ணினான்னா அந்த குதிரைக்கு பச்சை புல் நிறையா போடுவான் ஆகாரத்தனா சமர்த்தியாக கொடுத்து அந்த குதிரையை வளர்ப்பான் அப்படி பயன்படுறது இந்த தானங்கள்லாம் அந்த ஜீவனுக்கு அப்படின்னு கருட புராணம் நமக்கு காட்டுறது அதே தான் தனக்குன்னு செய்திக்கக்கூடிய தானங்கள் தனக்கு கடைசி காலத்தில் யாராவது ஏதாவது பண்ணுவாலா பண்ண மாட்டாளான்னு தெரியாது அப்படின்னா தனக்குன்னே தானங்கள் பண்ணிக்கலாம் தனக்குன்னு தானங்கள் பண்ணிண்டால் அது கடைசி காலத்தில் தனக்கு உபயோகப்படும் தனக்கு பயன்படும் அதுபோல் சில விரதங்கள் பூஜைகள்லாம் பண்ணினால் அதற்கு அங்கமாக தானங்கள் அது செய்யறதுனால அந்த பூஜையில் முன்ன பின்ன அது சரியாக போயிடும் பூர்ண பலனை கொடுத்துடும் அப்படி இவ்வளோ முக்கியம் இருக்குது இவ்வளோ பெருமை இருக்குது தானத்துக்கு அப்படி அந்தந்த ஸ்லோகங்களை சொல்லி அந்தந்த தானங்கள் பண்ணினால் அது நமக்கு பூர்ணமாக பலனை கொடுக்கறது இதில் கட்டாயம் செய்ய வேண்டியது இந்த அபர காரியங்களில் செய்யக்கூடிய தானம் கட்டாயம் செய்யணும் அதனாம் நாம் செய்யலைன்னா அந்த ஜீவனுக்கு வேறு யார் செய்வா நாம் செய்யலைன்னா நாம் தான் செய்யணும் நாம் அப்படி செய்யாமல் விட்டுட்டால் அந்த ஜீவனுக்கு குறையாகவே போயிடுறது தஸ்ய ரத்தம் பிபந்தித்தே அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது அந்த ஜீவனுக்கு செய்ய வேண்டிய தானங்கள்லாம் சரியான முறையில் செய்யாமல் விட்டுட்டால் இவனுடைய ரத்தத்தை குடிச்சுடுறா அப்படின்னு இருக்குது அதுதான் நாம் பார்க்குறோம் அடிபட்டு விடறா பார்க்குறோம் இல்லையா ஆக்சிடென்டெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ சர்வசாதாரணமாக நடக்கிறது பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜீவனுக்கு நாம் செய்ய வேண்டிய தானங்களை சரியான முறையில் செய்யலை அப்படிங்கிறது முக்கியமான காரணம் அவ்வளவு பெருமை இருக்குது இந்த தானங்களுக்கெல்லாம் அப்படி தெரிஞ்சுட்டு அந்த வஸ்துக்கு பூஜை பண்ணியே தானம் பண்ணுறதுங்கிறது உண்டு கோதானத்தில் பார்த்தா கோபூஜை பண்ணிவிட்டு தானம் பண்ணுறது அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பூஜை பண்ணிவிட்டு தானம் பண்ணுறது அப்படிங்கிறது சுபகர்மாக்கள் அபர காரியங்கள்லாம் பூஜை கிடையாது அந்தந்த வஸ்துக்களை எடுத்து அப்படியே தானம் பண்ணணும் அளவுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவு அந்த தானத்தை நாம் செய்துட்டால் பூர்ணமாக பலன் கிடைக்கிறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது அப்படி சொல்லப்பட்ட முறையில் நாம் அந்த தானங்களை பண்ணி நம் முன்னோர்களுக்கும் நமக்கும் உபதேசம் மன்னனுடைய ரிஷிகளுக்கும் நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படி அதை செய்து நாம் ஸ்ரேயோவான்களாக பிரகாசிக்கணும்னு மகா பெரிவாருடைய சன்னிதியில் பண்ணிக்கிறேன்